அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்தே சிமானுவேல் சிந்தனையின் தலைப்பு ஆசை பெரியவனாக விரும்புகிறேன் என்பது ஆசை வேறு யாரையும் பெரியவனாக விரும்புகிறேன் என்பது பேராசை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது என்று பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆசிரியர் ஒருவர் கவனமாக கேட்டுக் கொண்டிருந்த மாணவர்களில் ஒருவன் எழுந்து ஐயா ஆசையே கூடாது ஞானிகள் குறிப்பிடுவதாக கூறுகிறார்களே அது எப்படி ஆசிரியர் அமைதியாக சொன்னார் நான் குறிப்பிடும் ஆசை என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் அடைய வேண்டிய சாதிக்க வேண்டிய விரும்புகிற நியாயமான லக்கு லட்சியமாகும் என்னுடைய படிப்பின் லக்கு இந்த வேலையை பெறுவது என்னுடைய முயற்சியின் லக்கு இந்த துறையில் சாதிப்பது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவது என்பன போல என்னுடைய ஆசை இருக்க வேண்டும் என்று கூறினார் இவை நியாயமான ஆசைகள் இவற்றால் தமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை விலைமை ஒழிய தீமைகள் விளையாது நாமும் இவ்வுலகில் நம்முடைய ஆசைகளை நாம் மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் நாம் நலமாக பயன்படுத்துவோம் நிச்சயமாகவே நம்முடைய மனதின் ஆசை நம்மை மனமகிழ்ச்சி அடை செய்யும் நன்றி